வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது செய்தி சேவை அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி புரட்டாசி மாதம் இருபத்தி நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் கோவை நீலகிரி விருநகர் நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட ரெட் அலர்ட் எச்சரிக்கை விலக்கிக் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது துணை நியமன ஊழல் விவகாரத்தில் உயர்கல்வி அமைச்சரை ஆளுநர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் துணை வேந்தர் நியமனத்தில் ஆளுநர் கூறியது போல முறைகேடு இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார் மத்திய அரசின் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு நடவடிக்கை ஒரு நாடகம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் விமர்சித்துள்ளாா் மழைக்கால அவசர தேவைகளுக்கு உதவ நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் காத்திருப்பதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இதுபோல் பல தரமான ஒலிகோப்புகளை தினந்தோறும் இந்திய செய்திகள் பீகார் மாநிலத்தின் பல பகுதிகளில் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் மற்றும் பிற ஆயுதங்கள் குவியல் குவியலாக கண்டெடுக்கப்பட்டு வரும் நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு ர் நெடுஞ்சாலையில் மினி பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் இருபது பேர் பலியானார்கள் கேரளாவில் வரும் பதினெட்டாம் தேதி சபரிமலை கோவில் திறந்து பூஜை பணிகள் தொடங்க உள்ள நிலையில் பாதுகாப்புக்காக ஐநூறு பெண் போலீஸ் நியமிக்கப்பட உள்ளதாக கேரள காவல்துறை அறிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள ரஞ்சன் கோகோய் நாட்டில் வழக்கறிஞர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசம் பாக்பாத் நகரில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மிசோரம் ஆகிய நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் டிசம்பர் பதினைந்துக்குள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அடுத்த இருபது ஆண்டுகளில் சீனாவை முந்தும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்தார் அயல்நாட்டு செய்திகள் இந்தோனேஷியாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட புதிய சுனாமி தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை தாண்டியுள்ளது இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஏழு ரோஹிங் கயாக்கள் அவர்களது தாய்நாடான மியான்மருக்கு திருப்பி அனுப்பப்பட்டதற்கு ஐநா அகதிகள் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கேமரோனில் இன்று அதிபர் தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த தேர்தலை அமைதியாகவும் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையிலும் நடத்திட வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள பல்வேறு முறைகேடு புகார்கள் தொடர்பாக அவரிடம் பனிரெண்டாவது முறையாக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் லஷ்கர் தெஹ்ரிக்கை தாலிபான் உள்ளிட்ட பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகளால் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் நிலவுவதாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் நடைபெற்று சமாதான பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக்கேல் பாம்பேயோ இன்று வடகொரியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் வணிகச் செய்திகள் இந்தியாவிலிருந்து ரஷ்ய நாட்டுக்கான ஏற்றுமதி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் பதினெட்டு சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளது என்று மேக் இன் இந்தியா தெரிவித்துள்ளது நடப்பாண்டு தமிழகத்தின் உணவு தானி உற்பத்தி இலக்கு நூற்று முப்பது லட்சம் டன் என்று வேளாண் துறை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி தெரிவித்துள்ளாா் வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை என ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பு வெளியானதால் பங்கு கடுமையான சரிவை சந்தித்தன மும்பை பங்குச்சந்தையின் குறியீடான சென்செக்ஸ் எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகள் சரிந்து முப்பத்தி புள்ளிகளாக உள்ளது பெரு தயாரிப்பு தொழில்நுட்பங்களை அளிக்கும் பி நிறுவனம் தமிழ்நாட்டில் புதிய ஆலையை அமைக்க உள்ளது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இருநூற்று எழுபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக டெஸ்ட் போட்டிகளில் ஆயிரம் ரன்கள் குவித்து விராட் கோலி சாதனை படைத்துள்ளார் ஆரோன் பிஞ்ச் தலைமையிலான ஆஸ்திரேலியா 20 ஓவர் அணிக்கு மிட்ஸல் மார்ச் மற்றும் விக்கெட் அலெக்ஸ் காரி ஆகியோர் துணை கேப்டன்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆறாவது புரோ கபடி லீக் போட்டி சென்னை நேரு உள் அரங்கில் இன்று தொடங்குகிறது திரைச்செய்திகள் திரைப்பட விழாக்களில் தங்களது திரைப்படங்களை திரையிட இயக்குநர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அந்த வரிசையில் இயக்குனர் வசந்த் இயக்கியுள்ள சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும் படம் மும்பை திரைப்பட விழாவில் திரையிடப்படத் தேர்வாகியிருக்கிறது நடிகர் கார்த்தியின் அடுத்த படத்தை பாபநாசம் திரைப்பட இயக்குநர் ஜிது ஜோசப் இயக்க தகவல் வெளியாகியுள்ளது வேட்டையன் திரைப்படத்தின் மூலம் ஸ்டன் மாஸ்டர் ஸ்டன் சிவா கதாநாயகனாக அறிமுகமாகிறார் இத்துடன் நட்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்